भूयो ராமராமூ நமக்குமீமே எதுத்தயீ கண்டே யாங்கி மங்களூத்த பிரிய ியகவதக்களே இன்றைய தினம்ூரத்திலே ஆழ்வான் சகசராப்தி மகோவத்திலே கலந்து கொண்டு உங்களோடே கலந்து ஆழ்வானையும் அவருடைய திருவாராதன கிரமத்தையும் சேவிக்கும் ஒரு பாக்யம் பெற்றதற்கு நாங்கள் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவராஜகாச்சாரியரான உபயவேதாந்தாச்சாரியராய் எழுந்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ அகோவில ராமானுஜா ஜியர் சுவாமி அவருடன் இங்குள்ள ஸ்தலத்தார் ஆன சுவாமிகளுடன் மற்றும் பரம பாகவதில் அவரை சேவிக்கும் ஒரு பாகியத்தை கேட்டதற்கு நாங்கள் மிக தன்யனாக நினைத்துக் கொண்டு இரண்டொரு வார்த்தை உங்களுடைய பேசலாம் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீமான் திருக்கோஸ்டியூர் மாதவன் சுவாமியுடைய பிரவச்சனத்திற்கு முன்னாடி நினைக்கிறோம் மாலை வேளையிலே சுவாமியுடைய திருமஞ்சன கைங்கரியத்தை சேவித்து அவர் அனுகிரகித்திருந்த பஞ்சஸ்தவி என்று சொல்லக்கூடிய ஐந்து ஸ்தவங்களையும் நம்முடைய பாஷ்யம் சுவாமி இன்றும் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி இந்த சன்னிதீரில் நடக்கும் ஒரு முறையை சீடியாக்கி உலகிலே உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதை அனுசந்திக்கும் ஒரு பாகியத்தை கொடுத்ததற்கு ரொம்ப சந்தோஷம் அது சந்தை முறையாகவும் ஒரு சிடி பண்ணி ஒரு எம்பி திரி பண்ணி அதையும் கொடுக்கிறார்கள் இத ஆந்திரணு என்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும் சுந்தரராஜ சுவாமி என்கிற ஒரு உபய வேதாந்த வித்வான ஒரு மகான் இந்த ஐந்து ஸ்தவங்களுக்கும் ஒரு தெலுங்குல ஒரு வியாக்கியான எழுந்துள்ளார் அதையும் இந்த சமயத்திலேயே அதை லோகார்ப்பணம் பண்ணி இங்குள்ள தெலுங்கு கூடிய ஒரு வழக்கம் உள்ளவர்களுக்காக அந்த புத்தகத்தை இப்பொழுதே வெளியிட்டோம் அது எல்லாருக்கும் வழங்கப்படும் எல்லாரும் இந்த சமயத்திலே அது ஃப்ரீயாகவே எடுத்துக்கொள்ளலாம் இந்த சமயத்திலே இந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டு கடந்த ஒரு பரம வைபவமான இந்த சமயத்திலே இங்கு இருக்கக்கூடிய ஒரு பாகியத்தை நாம் எல்லோரும் பெற்றோம் எம்பெருமானாரை பற்றி சொல்லும் பொழுது அர்வாஞ்ச துவங்கம் ஆச்சரித்த பூர்வே எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தை கொண்டு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல ஆச்சாரியர்கள் தங்களை உஜ்ஜீவனத்தை அடைந்தோம் என்று நினைத்தார்களாம் எம்பெருமான எம்பெருமானாருக்கு அப்புறம் வந்த ஆச்சாரியர்கள் அவருடைய நாங்கள் உடைந்தோம் என்று அவர்கள் தனியரானார்கள் அப்படிப்பட்ட எம்பெருமானாரும் தனக்கு ஒரு குறை அவருக்கு பரமபதத்திலே ஸ்தானம் நிச்சயமாக இருந்தாலும் சாக்ஷாத்து ஆதிசேஷர் அவதாரமாய் அவர் இருந்தாலும் கூட அவருக்கும் மனசில ஒரு குறை இருந்ததாம் திருக்கோட்டியூர் நம்பி சந்நிதியிலே பதினெட்டு தடவை அவர் சரமசுலோகார்த்தத்தை உபதேசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுந்தருளும் பொழுது பதினேழு தடவை அவர் உபதேசத்தை பெற முடியவில்லை பதினெட்டு ஆம் தடவை அவர் அங்கே செல்லும் பொழுது ஆச்சாரியர் பல விதமான பிரமாணங்களை கொண்டு அவருக்கு அர்த்தத்தை கொடுத்து உள்ளார் அப்புறம் அவர் வெளியில வந்த பிறகு அவரை ஆசிரியத்து அதுக்கு முன்னாடியே அவருடைய ஒரு பிராமிஸ் வாங்கினார் பல பாகவதோத்தமர்களுக்காக அவர் ஒரு மந்த்ரார்த்தத்தை வெளியிட்டார் அவர் உபதேசம் பெற்றது சரமஸ்லோகார்த்தத்தை அவரோட அந்த உபதேசத்தை பெற்றது திருமந்திரார்த்தத்தை ஆனால் அதுக்கும் இதுக்கும் பிரமாதம் இல்லை பாதகமும் இல்லை ஆனாலும் ஆச்சாரியர் இந்த வார்த்தையை கேட்டு வந்து இவர் பண்ணின காரியத்தை அவர் முதலிலே கொஞ்சம் ஒரு குரோதத்தோடு சீத்தத்தோடு அருள் பெற்றார் அந்த சமயத்திலே இவருக்கு இப்படி ஒரு ஆச்சாரிய ஆக்ஞா உல்லங்கனம் பண்ணினதுக்காக ரவுரவாஜ் நரக்கமே பிராப்தம் என்று அவர் முதலிலே ஒரு பாவனை பண்ணின ஒரு வார்த்தை எம்பெருமானார் என்று சொல்லி அவர் அவருக்கு ஒரு விருதை கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய கோபத்தை போக்கிக் கொண்டும் அனுகிரகத்தை அந்த வார்த்தை உங்களுக்கு ரவுரவாதி நரக்கங்கள் உண்டு என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை இவருடைய மனசிலே அப்படியே ஒரு புண்பட்டு கிடைக்கிறதாம் எப்படி நான் இந்த அவருடைய அந்த குரோதத்தாலே வந்த வார்த்தை நீக்குவது அந்த மனசிலே இருக்கிற அந்த துக்கமானது கூரத்தாழ்வான் சம்பந்தத்தாலே அது நீங்க பெற்றது கூரத்தாழ்வான் கடைசி நாளிலே பெருமாள் சன்னிதிலே சென்று அவருக்கு நித்தியமான கண்ணை தந்தருள வேணும் என்று பெருமாளை கேட்ட சமயத்திலே உமக்கும் உமுடைய சம்பந்தத்தை பெற்றவர்களுக்கும் நாங்கள் மோட்சத்தை தந்து விடுவோம் என்று பெருமாள் அருளிய வார்த்தையை அவருடைய திருவாயாலே எம்பெருமானால் கேட்டு இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது உம்முடைய சம்பந்தத்தாலே நாங்களும் வாழ்ந்தோம் உஜ்ஜீவனத்தை பெற்றோம் என்று எம்பெருமானும் கூட ஒரு ஆனந்த அடைந்ததாக நமக்கு ஐதிஹம் சொல்றது சொல்றது எம்பெருமானாருக்கும் கூட இருக்கிற ஒரு கொற்றையானது ஒரு சங்கோச்சமானது நீக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்ற மகான் கோர்த்தாழ்வான் எம்பெருமானாரும் கூற தாழ்வானும் ரெண்டு பேரும் கலந்தி இருந்து சம்பிரதாயத்துக்காக ஸ்ரீபாஷ்யாதி கிரதனம் பண்ண வேணும் என்று சொல்லி இவ அந்த காஷ்மீர தேசத்திற்கு சென்றதாகவும் அங்கே சரஸ்வதி பண்டாரம் என்கிற ஓரிடத்திலே ரெண்டு பேரும் அங்குள்ள போதாயின விற்பி என்று பிரம்மசூத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியான அந்த கிரந்தத்தினுடைய சாராம்சத்தை தங்களுடைய ஹிருதயத்திலே கொண்டு அதனுடைய ஒரு சாராம்சமாக பிரம்மசூத்ரங்களுக்குள்ளார் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யாச்சாரி சம்பந்தத்தை கொண்டு கோரத்தாழ்வான் ஞானத்திலே மிக உயர்ந்த சிறந்த வைபவத்தை பெ இருக்கக்கூடியவர் ஆனாலும் கூட எம்பெருமானாருடைய வைபவத்துக்கு அவர் தாசராகி அவர் திருவடி வாரத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அந்த பண்ணினதாக நமக்கு தெரியுது அந்த சமயத்திலே கிரந்தத்தை ஒரு பார்த்த பிறகு மறுபடியும் அந்த கிரந்தம் வாபஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை எம்பெருமானாருக்கு வந்தது பண்றோமே இதுக்குள்ளே இருக்கிற சாராம்சத்தை நாம் உலகத்துக்கு கொடுக்க வேண்டுமே எம்பெருமானார் மனசிலே ஒரு வருத்தத்தை கொண்டபொழுது கூறத்தாழ்வான் தேவர கவலைப்பட வேண்டாம் அதனுடைய சாரம் அடியனுடைய மனசுக்குள்ளே அப்படியே போட்டோஸ்டாட்டிக் இட்ஸ் அடியே மனதிலே அப்படியே விட்டது என்று சொல்லி அவர் மறுபடியும் வந்தபொழுது அந்த கிரந்தத்தை எழுதும் பொழுது எப்படி எம்பெருமானார் சாதித்துக் கொண்டிருக்கேன் எழுதினதாக ஒருவேளை எங்கேயாவது சம்பிரதாயத்தை நிலைநாட்ட வேண்டிய இடங்களிலே ஏதாவது சில கரெக்சன்ஸ் திருத்தங்கள் ஏதாவது பண்ண வேண்டி எப்படி பண்றது ஆச்சாரியன் சொன்னது சரியில்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஒருவேளை எப்படியாவது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டால் அது ஆக்செப்ட் பண்ணவும் அங்கீகரிக்கவும் முடியாது அது தவிர சொல்லவும் முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்திலே இது அனனுகூலம் என்று அடியனுடைய மனசிலே பட்டால் அடியன் stop. So then they will be understanding, oh probably here is something to be corrected. அப்படி ஒரு ஆத்மா சொத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கிரமம் வந்த பொழுது ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றது ஆத்மாவுக்கு லட்சணம் எழுதணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லட்சணத்தை கொடுக்க வேண்டி இருக்கும் லட்சணம் அது இப்படிப்பட்டது என்று ஒரு நிர்ணயத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படி ஆத்மா லட்சணத்தை சொல்லும் எப்படி சொல்றது ஆத்மாவை சேஷத்துவம் ஆத்மனோ லட்சணம் என்று சொல்லி அவர் சொன்னாராம் ஆனா ஆத்மா என்கிற ஒரு வஸ்து இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மா என்கிற வஸ்துனுடைய லட்சணம் எது என்று கேட்டால் ஞானத்தை கொண்டது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மற்ற இருபத்தி நாலு ஞானம் என்கிறது கிடையாது ஆத்மா இதுக்குள்ள இருந்தான் இது இருபத்தி நாலு தத்துவங்களும் வேலை செய்யும் இல்லன்னா அந்த வேலை செய்யாது இதுக்கு சரீரம் என்று பெயர் இருபத்தி நாலு தத்துவங்களோட கூடி இருக்கக்கூடிய இந்த கண்ணாலே காணும்படி இருக்கும் இந்த வஸ்துவுக்கு சரீரம் என்று பெயர் இந்த இருபத்தி நாலு தத்துவங்களுக்கும் ஒரு வஸ்துக்கும் ஞானம் அந்த ஞானம் ஆத்மானுடைய ஒரு லட்சணம் அது இருந்தா இவை வேலை செய்யும் அது இல்லைன்னா இவ வேலை செய்யாது அதனால ஆத்மாவுக்கு லட்சணம் முதல் லட்சணம் கொண்டது ஞானம் அதுக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஜாத்வம் என்று சொல்லுவார் அந்த துவம் என்கிற ஒரு லட்சணத்தை சொல்றதுக்காக அது சம்ஸ்கிருத பாஷால சொல்லுவார் இதுக்கு மைக்கன் சொல்லுவான் இல்லையா எதுக்காக சொல்லுவோம் இதுக்கு மைக்குத்வம் என்கிற ஒரு லட்சம் இருக்கு அதனால இது மைக்கன் சொல்றோம் மனுஷம் இருக்கிறது அப்படியே ஒரு வஸ்துவை ஆத்மா என்று சொல்றார் காரணம் அதுக்கு ஆத்மத்துவம் என்கிற ஒரு லக்ஷணம் ஒண்ணு ஆத்மத்துவம் என்ன என்ன எல்லாவற்றையும் இது இங்கு இது இப்படிப்பட்டது என்று தெரிஞ்ச கூடிய ஒரு லட்சணம் அதுக்கு ஜானம் என்று பெயர் ஜானம் போன்ற வஸ்துக்கு ஜாதா என்று சொல்லுவார் சொல்லணும் உலகத்திலே இருக்கிற வஸ்துக்களை இரண்டாக பிரிந்தால் ஒரு வஸ்து வந்து அச்சேதனம் சொல்லுவார் ஒரு வஸ்துவை சேதனம் என்று சொல்லுவார் பட் இது ரெண்டும் கூட அந்த சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் சுதந்திரமாக ஒரு காரியம் பண்ணவே முடியாது அது சேஷம் அதுக்கு இருக்கும் அதுதான் சேஷம் சொல்லுவா சேஷம் ஆய் இருக்கும் ஆத்மா பரமாத்மாவுக்கு சேஷத்வத்தை கொண்டதுன்னு சொல்லுவார் சேஷமா இருந்தால்தான் அது ஆத்தமாயின்னு நமக்கு சொல்ல முடியும் அப்படி அது தவிர தனியா இன்டிபெண்டா இருக்கவே முடியாது எந்த வசிபெண்டா இருக்கிறதில்லை பகவத்கீதால பெருமாள் தானே சொன்னா இந்த பிரகிருதிக்கு வந்து அபரம் என்று பெயர் ஜீவனுக்கு பரம் என்று பெயர் இது ரெண்டும் என்னுடையது என்று அவன் பகவத்கீதையில காட்டியிருந்தான் அவனுக்கு சேர்ந்து இருக்கிறது சேஷம் சொல்லுவான் அந்த சேஷமாக இருக்கக்கூடிய ஒரு லட்சணம் ஆத்மாவுக்கு கூட உண்டு சொல்லுவான் இப்போ ஆத்மாவுக்கு லட்சணத்தை சொல்லும் ஞானத்தை கொண்டது அந்த ஈஸ்வரனுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு லக்ஷணத்தை கொண்டது ஞாசி சேஷத்துவம் ஆத்மனோ லட்சணம் எழுதும் அது கரெக்ட் தான் எழுதாமல் அப்படியே அவருடைய அந்த பெண் கையில வச்சுக்கொண்டு அப்படியே இருந்துட்டாரான் எதுக்கு எழுதல தெரியலி தேர் மேட் பட் இட் அவர சொல்லார்ந்த்ஸ் ஆறு மாசம் அவர் அந்த சன்னிதிலே இருந்து இன்னதுக்காக நான் வந்தேன் என்று விண்ணப்பம் செய்தாலும் கூட ஆச்சாரியர் ஒரு பதிலும் சொல்ல வந்த விஷயத்துக்கு இது சமாதானம் என்று நேரடியாக சொல்லலையா அவர் வாபஸ் வந்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தையும் ஆச்சாரியன் அடிப்பில்லை என்று அடியேன் பெறவில்லை ஒரு வார்த்தையும் சொல்ல இல்லையா ஒரு சமயத்திலே ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார் ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை அவர் அனுகிரகம் பண்ணினார் அடியுள்ளான் உடனுள்ளான் என்கிற ஒரு வார்த்தை அவர் சாதித்தார் போருமே எம்பிர்மானார் ஆச்சாரியர் நம்முடைய கேள்விக்கு பதில் ஸ்பஷ்டமாக கொடுத்துள்ளார் உள்ளான் இருக்கிறேன் ஞானத்தை கொண்டு நான் இருக்கிறேன் என்று அர்த்தம் இல்லையா அந்த ஞானத்தை கொண்டவன் முதல்ல அடிமைப்பட்டு இருந்து அபரம் ஞானத்தை கொண்டால் அந்த ஜானம் அடிமைக்கு தகுந்தா போல இருக்கும் முதல்ல வந்தால் அந்த ஜானம் நான் சுதந்திரன் என்கிற வழியிலே கூட அவனை நீக்கிக் கொண்டு போலாம் ஆழ்வார் நமக்கு காட்டின வழியை ஆச்சாரியர் நமக்கு ஸ்பஷ்டமாக காட்டியுள்ளார் அடியே உள்ளான் முதல்லும் அவருக்கு அப்பறம் ஞாபகத்துவத்தை சொல்லணும் ஆனா நான் ஈஸ்வரனுக்கு சேர்ந்திருந்து ஈஸ்வரனுக்கு அடிமைப்பட்டு இருந்த ஞானத்தை கொண்டவன் ஈஸ்வரனுக்கு அடிமைப்பட்டு இருக்கூடிய ஜை கொண்டு நான் இருக்கக்கூடியவன் என்று ஆத்மாவுக்கு லட்சணத்தை சொல்லணும் என்று சொல்லி அதை மாத்து அப்புறம் சேஷத்வே சக்தி ஜுவம் ஆத்மனோ என்று அவர் எழுதிக்கொண்டதாக சொல்லுவார் நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறத்தாழ்வான் இந்த விஷயத்தை தெரி கொண்டு இருந்தாலும் கூட தனக்கு தெரிந்த விஷயத்தை ஆச்சாரியர்கள் மூலமாக அது வரும்படி பண்ணி அதை ஒரு சாஸ்திரியமான சித்தாந்தமாக உலகத்துக்கு காட்டியுள்ளார் மிக சிறந்த ஜானத்தை பெற்றவர்கள் ஆனாலும் கூட அவர் ஆச்சாரியன் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை நன்றாக அவருடைய ஹிரதயத்திலே கொண்டு ஞானத்திற்கு உயர்ந்தவர் அந்த ஞான பலமான ஒரு அனுபருத்தி ஒரு வினயத்தை கொண்டு உள்ள மகான் பொறுத்தாழ்வார் ஞானம் எத்தனை ஜி ஆனா அந்த ஞானத்தை கொண்டவனுக்கு அவ்வளவு வினயம் கூட இருக்க வித்யா ததாதிட் அண்ட் really learned who become more benevolent So, Kuru Tadvam is highly knowledgeable, at the same time more, more benevolent, not only to the Acharyas, yes, but to every Vaishnav. Not only to the Vaishnav, to the whole Vibhuti of the Lord. Pirmali ulaga tikkutan adimaipatti ullavan ingira varu kurdayam kondavar Kuru Tadvam. அதுக்கு நாம் காரூணியம் சொல்லுவோம் ஜெனரலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இல்லையோ முதல் வயசுலேயே அவர் இருக்கும் பொழுதே ஒரு வாழை எலை அவர் அதிலிருந்து வரக்கூடிய ஜலத்தை பார்த்து and he fell unconscious and already hrudayam eppadi komalam aanadu eppadi sukumaram aanadu so he become adorable he becomes worshipable whose heart is so tender and whose nature is immeasurable and who is really benevolent belongs to a lineage that is the greatness of அவருடைய ஞானத்தை பார்க்கணும் அவர் பிரயோகங்கள் ஞானம் எத்தனை உயர்ந்தது என்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஜெனரலா நமக்கு பெருமாள் மேலே ஒரு பயம் உண்டு இப்படி பண்ணலயானே பெருமாள் நமக்கு ஏதாவது பாப்பம் வருமோ என்கிற ஒரு பயம் உண்டு மனசுலே பெருமாளோட நமக்கு இருக்கிற ஒரு பந்தத்தை ஒரு சம்பந்தத்தை நாம் we really need not beg before தெரிந்து கொண்டால் காட் டிமாண்ட் பிபோர் காட் இரண்டு விஷயங்கள் முதல்ல பெருமாளுடைய சம்பந்தத்தை தெரினும் அந்த பெருமாளை நாம் தினந்தோறும் சேவிச்சுக்கிறோம் என்கிற ஒரு விசுவாசத்தையும் நாம் பெற்றிருக்கணும் நாம் பெருமாளை தினந்தோறும் சேவிச்சுக்கிறோம் இல்லையா ஜெனரல் நாங்கள் கேட்போம் நீங்கள் எப்போது பெருமாளை நேர பேசியிருக்கிறார் பெருமாளுடைய நேர Clear? பெருமாளுடைய நான் நேரடியா பேசலையா பேசுறோம் பெருமாளுக்கு பலவிதமான அவதாரங்கள் உண்டு ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு அவதாரம் உண்டு ஒரு சமயத்திலே ராமர் ஒரு சமயத்திலே கண்ணன் ஒரு சமயத்திலே வராகர் ஒரு சமயத்திலே நரசிம்ஹர் இந்த கலியுகத்திலே அர்ச்சாமூர்த்தி அர்ச்சா அவதாரம் ஏன் ஆனா அவதாரத்தை பார்க்கிற பொழுது பேசாமல் அவர் இருக்கிறதுனாலே அவர் நமக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது இருக்கும் நமக்கு அது பெருமாள் தெரிவிச்சுக்கிறோம் அங்கே தாசோகம் பண்றோம் பெருமாள் சன்னிதில பல விதமான கைங்க ஆனா சாட்சாத் இவர் தான் பெருமாள் விசுவாசம் இருந்தாலும் கண்ணாலே காணும்படி இருக்கும் அவருடைய திவ்ய திருமேனி மேலே விசுவாசம் பண்ணுவது that is one thing apadi patte perumale kaikaryate establish pannuvadharkaga avariya jeevanatte avar koduthular and second thing while approaching that lord while seeing that lord you need not beg before him you can just argue with him and you can see that your things are done அதிஷ ஸ்தவத்தை அந்த விஷயத்தை எனக்கு பண்ண முடியாதோ கடல் தாண்ட முடியும் கடல் தாண்டதைக்கு யாராத்தர ஹெல்ப் நீ வாங்கணும் எங்கேயோ இருக்கிற ஒரு ராட்சசர்களை கொள்ள முடியும் பக்கத்தில் இருக்கிற ராட்சசனை பத்தி முடியாதோ எங்கேயோ இருக்கிற ஒரு பரமபதத்தை ஒரு பட்சிக்கு அவர் காட்டின வழிதான் அப்புறம் பட்டருக்கும் அவருடைய வேதவியாச பட்டர் சுவாமியடி திருக்குமாரர்களான அவர்கள் எழுதின அந்த க்ஷமா சோடசிங்கிற ஸ்தோத்திரத்துக்கும் வழி அவர் அந்த வழியிலே பெருமாடை ஆர்கியூ பண்ற அந்த ஸ்தோத்திரங்கள் படிச்சிருக்கலாம் க்ஷமா ஷோடசி ஒரு ஸ்தோத்திரம் உண்டு வேதாச்சாரியர் என்கிற ஒரு மகான் அந்த கஷமா ஷோடசி எழுதி அதிலே பெருமாள் நீ என்னை க்ஷமே பண்ணு நான் நிறைய பாப்பங்கள் பண்றேன் ஒத்துக்கொள்றேன் okay i accept that i committed so many mistakes so okay. because i spoke truth yes write off all my sins he accepts that he committed so many sins and he demands to write off all the sins edhuku because i spoke truth i committed mistake i am accepting i am admitting so just write them off no i don't if permanate so wonder என்ன பண்ண போற நரக்கங்கள் தானே சோஷ்டி பண்ணிக்கோ நான் பாப்பங்கள் சிருஷ்டி பண்றேன் பெருமாள் இங்கேயே ஒரு இடத்துல இருக்கிறார் இருக்கிறார் நாம் இப்போ இங்கே போனோம் பெருமாள்வர் நாம் போக வேண்டிய இடம் பரமபதம் இது நமக்கு ஒரு பாவனை நமக்காகத்தான் வந்து இங்கே நேரடியாக நம் கண்ணாரை காணலாம் இருக்கிறார் அர்ச்சாமூர்த்தி சாட்சா பெருமாள் நீர் பரமபதமும் போக வேண்டாம் காணாவே நம்முடைய திருப்பாணி ஆழ்வார் சொன்னா போலே உள்ள பெருமாளை பார்க்கும் பொழுது நாம் சேவிக்கும் பொழுது எங்கே போகணும் இருக்கிறார் உங்களுடைய ஆண்களிலையும் பெருமாள் one number 2 you can argue with him you can demand things with him perumal kudukamaatara mokshate mattum na perumal kuduppaar anda ulagathile irukkukkuya vaibhavangalukku naam perumal edathile pona pere mudiyadu matra devathigalai aathripom selape nenaippar and our uh, acharya uh, says you need not go anyway he gives everything because god promised in Bhagavad Gita, that I give you anything, இன் பகவத்கீதா தட் ஐ கிவ் யூ எனி திங் ஆர்த்தா ஜிஜாசு அர்தார்த்தி ஜானி சிதா பஜந்தே மாம் ஐ கிவ் எவ்ரி திங் இஃப் யூ லாஸ் சம்திங் ஐ ப்ரொவைட் யூ பேக் அகெய்ன் தட் டு சம்திங் நியூ ஐ கேன் கிவ் யூ தண்ட் இஃப் யூ வாண்ட் த செல் ரியலைசேஷன் ஐ கேன் இப்போ ஐ கேன் ஐ கேன் கிவ் யூ எனி திங் தட் யூ வாண்ட் patta, தேவைப்பட்ட ஏதாவது என்னால mudiyum, முடியும் நீ வந்து கேளுங்க கொடுக்கலன்னு சொன்ன அப்புறம் பாக்கலாம் this is what God said, so when பெருமாள் மோக்ஷத்தை ஏ கொடுக்க முடிஞ்சால் மோக் அடங்கின மத்த உலகத்துக்கு சேர்ந்த பெருமைகள் கொடுக்க முடியாத என்ன ஆயிரம் கொடுக்க முடியும் சொன்னா ஒன்னு கொடுக்க முடியும் அஞ்சு கொடுக்க முடியும் பத்து கொடுக்க முடியும் ஹண்ட்ரட் கொடுக்க முடியும் ஆயிரத்துக்குள்ள எல்லாம் அடங்க so மோக்ஷன் ஒரு பரம்பொருளையே கொடுக்க முடிஞ்சவனுக்கு உலகத்துக்கு சேர்ந்த ஒரு அல்பமான அல்பால்பங்களானவை கொடுக்க முடியாது என்று நினைக்கிறது நம்முடைய புத்திக்கு குறை சோ டோன்ட் திங்க் தட் காட் கேனாட் கிவ் எனி திங் கிவ் யூங் டிமாண்ட் நம்பர் ஒன் டூ பிபோர் கோயிங் டு காட் டேக் ஆஃப் ஆச்சாரியர் and then go. You may be very great, you may be very rich, you may be highly educated, still believe in āacharya and approach through āacharya. Emirumana and the uh, male nauti and the male koat and the male koat and the male koat and the Shri Rangat and the male nauti and the male nauti பண்ணி தன்னுடைய கண்ணை அவனை கண்ணாலே எதுவுமே பார்க்கப்படாது ஸ்ரீரங்கம் சேர்ந்த பிறகு அவர் பெருமாளை சேவிக்கணும் என்று நினைச்ச சமயத்திலே அந்த பெருமாள் சன்னிதிக்கு வாசலே இருக்கக்கூடியவர்கள் இவரை தடுத்து எம்பெருமானார் சம்பந்தத்தை கொண்டவர்களுக்கு உள்ளே பிரவேசன் கிடையாது என்று சொன்ன அப்போ கூறத்தாழ்வான் எனக்கு எம்பெருமான சம்பந்தம் நெக்ஸ்ட் எம்பெருமானார் சம்பந்தம் எனக்கு பிரையாரிட்டி அவர் சம்பந்தத்தை கொண்டவர்களுக்கு உள்ளே பிரவேசம் இல்லேன்னு சொல்ல சொன்னெருமானார் சம்பந்தம் இல்லாதபடிதானே ஆய்விடும் எனக்கு என் பெருமாள் சம்பந்தம் அப்புறம் எம்பெருமாள் சம்பந்தம் தான் முதல் என்று சொல்லி பெருமாள் சேவிக்காமலே வாபஸ் வந்துட்டாரு நம்ம கேட்கிறோம் அவருடைய சரித்திரத்திலே சோ What Acharya says, you may be very, very great with your devotion, you may be very rich with wealth, you may be highly learned with your knowledge. Think, it's the Acharya Sammantham. One who has given you the Acharya Sammantham. That's what I'm saying. I'm saying that you, Acharya Sammantham, you have given you the Acharya Sammantham, மத்தவை மத்தவைபிக்கும் அவர் அதை காட்ட அப்படிப்பட்ட ஒரு மியர் தாழ்வான் அவருடைய சகசராப்தி மகோத்சவங்களை அவர் அவதாரம் செய்துள்ள இந்த இடத்திலே நீங்கள் எல்லாம் ரொம்ப பெருமையோடு பண்ணுகிறேன் அதிலே அடிய கலந்த கலந்து கொண்டு சில நேரம் அவதி இருக்கக்கூடிய ஒரு பாகியத்தை ஆச்சாரியர் அருளினார் நீங்கள் எல்லோரும் புருஷகாரம் பண்ணி அவருடைய திவ்ய தரிசனத்தை எங்களுக்கும் கொடுத்துள்ள நாங்கள் பாக்யவானாக பாக்யவான்களாக நாங்கள் நினைக்கிறோம் தமிழ்ல பேச கஷ்டம் தான் தராத்த நாட்டாடுதான் முதல்ல நம்முடைய மாதவ சுவாமி திருக்கோஷியூர் மாதவன் கைங்கரிய விபூஷணன் அவர் பரகாலன் மாதிரி திவ்ய தேச திருப்பணி திவ்ய தேச கைங்கரியத்தையே தனக்கு உணவாக உயிராக நினைத்து அதிலேயே ஊன்றி ஊன்றி ஊறி ஊறி இருக்கிறார்கள் அப்படி அவருடைய கைடன்ஸ்லேயே ஹைதராபாத்ல அந்த ஸ்ரீராம நகர் என்கிற ஒரு இடத்துல ஒரு அஸ்டாங்க விமான யுத்தமான ஒரு திவ்ய சாக்கேதம் என்கிற திருநாமத்தாலே ஒரு சந்நியம் அமைத்துள்ளார் சக்கரவர்த்தி திருமகன் பெரிய பெருமாள் பரவாசு தேவர் என்கிற கிரமத்திலே அந்த சந்நிதி நன்றாக அமைத்து அதை அங்குள்ள பக்தர்களுக்கு சேவிக்கூடிய ஒரு பாகியத்தை கொடுத்தார் நம்முடைய திருக்கோஸ்டியூர் மாதவன் சுவாமி அவருடைய சிறிசூக்தியை இந்த சந்தர்ப்பத்திலே நல்ல கேட்டு வாழ்வோம் அவருடைய சிறிசுக்தி அனுகிரகிக்க சொல்லி ஆற ஆபானம் பண்ணுறோம்